முடிச்சோதியாய் உனது முகச் சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீரின்ற தாமரையாக அலர்ந்ததுவோதியம் பல்கலாய் நெல்பன் கடிச்சோதி கலர்ந்ததுவோ திருமாலே கட்டுராய் முடிச்சோதியாய் உனது முகச் சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீரின்ற காமராய் அலர்ந்தோதி ஆடையன பல்கலனாய் பயம்பான் கடை சாதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையை கட்டுரை கேள் தாமரை நின் கண் பாதம் கை எவ்வா சுட்டு நான் பொன் உன் திருவேணி ஒளி ஒவ்வாது உலகெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் கல்லட்டுவால் பரஞ்சோதி பரஞ்சோதினி பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றொரு பரஞ்சோதியின் மயின் படி கோபி நிகழ்கின்ற பரஞ்சோதினின்னு உள்ளே படருலகம் படைத்தா எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே மாட்டாரேயாக இம் மலர் தலமா நின் மாட்டாய மலர் புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமய மதி கொடுத்தாய் மலர்துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மாயாலம் வருந்தாதே வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடருடம்பாய் வருந்தானயானமாய் வரம்பெண்டு முழுதி அன்றாய் எங்காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலக ஒருங்காலி பாயுசேர் எங்குல கவோதுவனே பாதுபாரத்தல்லாம் எவ்வுலகத் தவ்வையும் சாதுபாயினின் புகழின் தகையல்லால் விதில்லை வாழ் புனதுடாய் முடினாய் மேல் மாது வாழ்வார் என் சொல்லியான் வாழ்த்துவனே வாழ்த்துவார் பலராக நின்ள்ளே நான் முகனை முகூட்ட நீருலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாயே தசீரன் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்துகள் மாசோனாதே மாசோனா சுடருடம்பாய் மலராது குவியாது மாசோனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி அன்றாசான் கோலத்தே அலர்கோண் வழிபட்டால் மாசோனா உணவாதம் மலர்ச்சோதிமழுங்காதே தொழுங்காதவை முதிய சக்கரணல் பலத்தை ஆய் தொழுங்காடல் களிரழிப்பான் உள்ளூர்ந்து தோண்டினேங்காதமே பழையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் ஒன் சுடச் சோதி மறையாதே மரயாயனால் வேறத்துள் நின்ற மலர் முறையாளிவுலகெல்லாம் படைத்திடந்து மின் தளந்தாய் நிறனும் இரையாதலறிந்தே தீத்திரத்தலப்பேயப்பாய வியப்பில்லா மீஞான வேதியனை சயப்புகழாஹர் பலர் வாழும் தடங்குருடகோ கே தொழது ஆயிர தொழில் பார்த்து கொண்டு வீரா பருக்கும் ஒளிமொன்னே தெயப்பா விய பிள்ள மீ ஞான வேதியாய் சயப்புகழாஹர் பலர் வாழும் தடங் குரு கோஹூர் சொடகோ கேள் ஆயிரத்து பார்த்து உயர் கொண்டு விரப்பரைக்கும் ஒளி முன்னேர்ஞாளத்தே முன்னேர்ஞாளம் படைத்த எம் முகில் வண்ணனே அண்ணாள் நீ தந்த ஆ அக்கையின் வழி உடல் வேற பாய்ந்து என்னால் யானுன்னை இனி வந்து கூடுவனே முன்னேர்ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அண்ணாள் நீர் அந்த ஆ அக்கையின் வழிபுடல் வேள் நோய் வினகலை வேற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே வன்மா மையம் எம் வாமனா நின் பன் பல் பிறவியில் படுகின்ற யார்மாவால் வினை தொடர்களை முதலறிந்து நின்மாதால் சேர்ந்து நிற்பதஞ்சா மாகக்கோல் கொல செய்து பாரத போர் எல்லாச்சேனையும் இருநில தவித்த எந்தாய் சொல்லா மக்கள் சார் சூழ்ச்சியேட்சி நான சுடரு என்று மேற்றிக் கேடு எங்கனும் நிரந்தயந்தாய் ஆட்சி மத்தெங்கேன கேழ்வாட்சி யான் சேர வகைய் வந்தே வந்தாய் போலே வந்துமென் மனத்தினி சிந்தாமல் செய்யாய் இதுவே வந்தார் காவேன் பொ மலர் திருநில யார் எங்கு வந்த நிகழ்பனே பண்கில்லேன் என்றின் அன்முனாளால் அற்பதாரங்கள் அவசுவைத்தகன்றொழிந்து பல்லாயிரம் செய்த பரமா நின்ற்ப ிருந்த இறங்கிஞ்சே மெய்ஞானேந்தேங்க ஒளிவர நிறைந்துன்பகளை விடுத்துமிரேன் ஓபுதலன்று உங்கள் வணங்கத்திலே புதல் சேர்க்கணா என் பரஞ்சுடலேன் காண்பான் எங்கள் இதற்கு கூவி கொடுவினை தோற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் படிதிகளம் அருகின்றேன் நான் இறகாத்தவன் உலகம் எல்லாம் தாவியவம் மாடை தலைப்பைவனே தலைப்பை காலம் நமன் தமர் பாதம் விட்டால் அலைப்பூ நுண்ணும் அவ்வல்லாமல் ஞானத்தை என் கண்ணனை கண்டுகொண்டு நிலைப்பெத்தன் நெஞ்சம் பெற்றது நீளுயிரே உயிர்களெல்லாம் உலகமுடையவனை புயல் கொள் சோலை தென் குரு உற்சடகோ வயரில் சொல்லி சமாலை ஆயிரத்துள்ள பத்து உயிரின் மேலாக்கை ஊனிடக்கு மேற்கள் அல்ல உலகமுடையவனை குயில்கள் சோலை தென் குருகோ உற்றடகோ வயரில் சொல்லி சமாலை ஆயிரத்துழைப்பத்து உயிரின் மேலாக்கை மே ஒில் காலமெல்லாம் உடனாக மண்ணு வழி விழா அடிமை செய்ய வேண்டு குரல் அறிவே திருவேங்கடத்து எழில் சாதி எந்த தந்த தந்தைக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாகி மண்ணு அடிமை செய்ய வேண்டு நாள் நிகரவே திருவேங்கடத்து தந்தைக்கு எந்த தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் மாணவர் கோனோடு மகிழும் திருவேங்கடத்து அந்த மேல் புகழ் காரளில் அண்ணலே அண்ணல் மாயன் அணிகள் செந்தாமரை கண்ணன் செங்கணி வாய் கருமாணிக்கம் திருவேங்கடத்து வானே ஈசன்பானவர்கே என்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் அது தேசமோ என் கண் பாசம் வைத்தால் பரஞ்சுடன் சோதிக்கு சோதியாகி எல்லா உலகும் தொழில் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ வேதியர் முழுவே துதத்தை கடங்கள் மெய்மேகள் வினமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமவெண் நலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சுமந்து மாமலர் நீர் சுடர் கொண்டு அமர் மாணவர் திருவேங்கடம் நங்கே சமன் கொள் வீடு தரும் தடம் கொன்னமே ஒன்றமேந்தி குளிர் மண காத்தவன் அன்றுஞாதம் அளந்த மீறன் சென்னை சேர் திருவேங்கட மாமலை ஒன்று மேலா நம் வினையோயுமே ஒன்றமேந்தி குளிர் மழகாத்தவன் அன்று நாளமளந்த சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்னு மே தொழா நம் வினயோயுமே ஓயுமோ புற பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தலராம் அழித்தாமரை வாயுள்ள மண தொள்ளம் வைப்பாறு கட்ட வைத்த நாள் வரை எல்லை குருகிச் சென்று எய்திழைப்பரன் முன்னடைமினோயான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்போம் தடந்தாழ்வரை வாழ் பரப்பி மந்தாவி ஐசனை நேழ் பொழில் குருகு சடகோபன் சொல் ஏழில் ஆயிரத்து இப்ப வல்லவர் வாழ்வர் வாழ்வைுகழவே வாழ் பரப்பி மந்தாவிடில் குருகூட்சோபஞ்சொல் ஏழில் ஆயிரத்து இப்பத்தம் வல்லவர் வாழ்வர் வாழ்வை ஞாலம் புகழவே புகழும் நல்லொரு மனென்கோ பொருவில் சேர் பூமி என் திகழும் தன் பரபயன்கோ தீயன் கோவாயுவென்கோகழுமென் கோடரண்டுமென்கோகழ்வில் கண்ணனை கோபமாறு புகடுநல்லொருவன் என்கோ பொருவில் சீர்பூமி என்கோ திகடும் தன் பறவை என்கோ தீயன் கோவாயுவென்கோ கழுமாக நீ சுடரண்டு கோ கண்ணனை கோபுமாறு மாட்டேன் குண்டங்கள் அனைத்து மென்கோ மேவு சீர் மாறி என் விலங்கு தாரகைகள் என்கோவியல் கலைகள் என்கோ ஞான நல்லா எங்கோ பீர் கண்ணனைமான் பங்காய கண்ணன பவள செவ்வாஜன்கோ அங்கதிரடியன்கோ அஞ்சனவன் அனென்கோர்முடியனென்கோ திருமருமார் சாதி மாணிக்கத்தையே சாதி மாணிக்கமென்கோ சவிகள் பொன்முத்தமென்கோ சாதிநல் வயிறமென்கோ தவிவில் சேர்விளக்கமென்கோ சாதியம் சாதி என்கோ கால தந்தை அச்சுதனமலையே அச்சுதனமலன் என்கோ அடியவர் நச்சுமா மருந்தம் என்கோ நலங்கடல் அமுதம் அச்சுவை கட்டியெங்கோ அரிசுவை அடிசிலென்கோ நெச்சுவை தேரலென்கோ கனிஎன்கோ பாலென்கே நான்கு வேத பயனென் கோ சமய நீதி நூலன்கோ நுடங்கு கேள்வின்கோள் நல்ல மேல்கோ வினயன் மேக்க போகம் என்கோ வானவர் முற்றுமென்கோ உணவில் செல்வம் என்கோ உணவில் சுவர்க்கம் என்கோ உணவில் வாக்கம் என்கோ ஒளிமணி வண்ணனையே ஒளிமணி வண்ணனென் கோ தனின்ற நளிர் நான் முக கடவுள் என்கோ களிமலை கண்ணனை மாயனையே கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதம் கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் நன்குரையில் ஞாலமிழ் திந்த மாலை ஜரும் தானாய் அவர் சமயந்தோறும் தோய் விலன் புலனைந்துக்கும் சொலப்படான் உணர்வின் மூர்த்தி உள்ளால் அது பற்றில பவன்கோளில் அவனையும் கூடலாமே குடிவண்டறையும் தண்டார் கொண்டல் போல் வண்ணந்தன்னை மாடலர் ஒழில் குருகூர்வன் சடகோபன் சொன்ன மாடலோராயிரத்து இவயருமத்தும் வல்லார் விரும்புவரமரவைத்தே கூடிவண்டரையும் தண்டார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் ஒழில் குருகோகுர்வன் சடகோவன் சொன்னோராயிரத்துள் இவயத்தம் வல்லார் அபோகமேது விரும்புவை மாங்கொழில் பொய்கை முதலச்சிறை பட்டு நின்ற கை கருள் செய்த கார் முகில் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் வளர்ந்தும் தொல்லாதார் தம்மால் கரமவன் சொல்லேர் தன் கடல் வட்ட தொள்ளே பொய்மாக பூம்பொழில் பொய்கை முதல சிறை பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் வண்ணன் கண்ணன் எம்மாடை சொல்லி பாடி எழந்தும் பறந்த தொல்லாதார் தம்மால் கரமவன் சொல்லேர் வட்டத்துள்ளேர தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கிராகைத் தடிந்தொண்ணும் திங்கடற்கால சுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை கொள்ளப்பாடே பரந்தொணித்துடலாத மண்களுகில் வரப்பார் வல்வினோத மலைந்த கலையை எடுத்து கல் மாறி காத்து பசுநீரை தன்னை தொலைவு தவிர்த்தவிரை சொல்லி சொல்லி நின்ன போரு பரவாதார் நவம்பரே சம்பவ கோரை பொருட்ட மால் விட ஏழு அடர்த்த சம்பவள திரள்வாயன் ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி நட்டமிட்டாடி ார் தம்பிரப்பால் பயணே சாது சனங்களிடையே சாது சனத்தனையும் கஞ்சன சாதிப்பதற்கு அங்கு வைத்திங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் துள்ளாதார் உணர்ந்தவர் முன்னா மணிசரே மணிசரும் மற்றும் முற்றுமாய் மாய பிறவி கடங்கடல் சேர்ந்தாற்றை கட்டி அழைத்தார் முழுதுணர் நேர்மையினார நேர்மயில் நோற்று பர்வீக ஐவர் கருள் நின்று பார் மல்கு சேனயித்த பரஞ்சுடரே நெஞ்சம் குழை மல்கிடுப்பார் செய்வார் பார் புனலந்தருவே வட திருவேங்கள தந்தை பேர்பல சொல்லி பிணற்றி பித்தரொன்றே பிறர் கூற உலகோர் சிறை கணி நாடு ஆர்வம் பெருகி குனைப்பார் அமரர் தொழப்படுவார் அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுணை அமர மனத்தின் உள் யோகம் அவன் தன்னோடு ஒன்றாக துணைய வல்லார்களுடைய அல்லாதவரெல்லாம் அமரன் இணைந்தெழுந்தாடி கருமமும் கரும பலனுமாக காரணந்திருமணி வண்ணனச்சங்கன் மாலினை தேவபிரானை பெருமயம் நாடும் தவிர்ந்து இலக்கமே பேதமதேர்ந்தே தேர்ந்த அடியவர் சம்மை திருத்தி பணி கொள்ளவல்ல ஆர்ந்த புகழச்சுதனை அமரர் பிரான வயல் சோழ் தன் வளங்குரு சடகோபன் நேர்ந்த ஓர் ஆயிரத்தி பத்து அறிவிசையமே சேர்ந்த அடியவர் நம்மை திருத்தி பணி கொள்ளவல்ல ஆர்ந்த புகழச்சுதனை அமரர் பிரானையம் மான ஆய்ந்தவள வயல் சோழ் தன் வளங்குரு சடகோபன் ஆயிரத்தி பத்து அறிவினே ஐயதாமரை கண்ணனாய் உலகேடு முண்ட அவன் கண்டீர் வையம் வானம் மணிசர் தெய்வம் மற்றும் முற்றுமாய் சுடர் யானமாய் வெளிப்பட்டிவடைத்தான் ஒரு மூவராகிய மூர்த்தியே ஜனாமரை கண்ணனாய் உலகேடு முண்ட அவன் கண்டீர் வையம்பான மனுசர் தெய்வம் மற்றும் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டிவடைத்தான் பின்னோள் சோதியோடாயினான் ஒரு மூவராகிய மூர்த்தியே ஊபராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல் வந்தை சாபமுள்ளனை நீ குபானை கடங்கடல் கிடந்தான் தன்னை தேவனை பாவராசனை பங்காய தடங்கனை பரபமின பரவிமானவரேத்த நின்ற பரமனை பரஞ்சோதியை குறவை கோத்த குழகனை மணிவண்ணனை கூறிய மனத்தன்று யானுரைக்கின்றமாயவன் சீர்மையை எம்மனூர்கள் உரைப்பதன் அது நிற்கநாடு தம்மயாலும் அவனும் நான் முகனும் சடமுடைய செம்மாதவன் பாதவங்கோடகள் விசும்பு தினி தன் கிடந்த கடல் எரியும் தீயோடு இரு சுடர் தெய்வம் மற்றும் முற்றுமாறிய வேணியன் செய்யலாம் அரை கண்ணன் கண்ணன் வெள்ளாரை சுயம்பல் எ தொடர் யனாருயிர் கழுமியகதி மணிவண்ணனை குட கூத்தனை முனிவர் விழுங்கும் கண்ணால் கணையினை துறைமேன் தோயமன தராய் இறையும் நெல்லா துயரங்களே உயரமே தரு துன்பமின்பமினைகளாய் அவனாய் உயர நின்னதோர் சோதியாய் உலகேடு உண்டுமின் தான் தன்னை நமந்தவர்க்கு அருணஞ்சுதன் தன்னை மகன் தன்னை அண்ணே நெஞ்சினால் நினைப்பான் கடல் கண்ணன் பின்னவர் கருமாணிக்கமெனூர் படவரமினனை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூற்றுவன் படவர் கட்காகிவஞ்சமத்து கடவைய பெருமான் கடைகள கண்களே கண்கள் காண்டற்கரிய கருத்துக்கு நன்றுமெழியனாய் மண்கொள் ஞான துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் சொலை வருன் குறுகை சொல் பெண்கள் ஆயிரத்தி பத்தால் பத்தராக கூடும் காண்டற்கரிய நாய் கருத்துக்கு நன்றி மெளிய நாய் மண்கொழி காலத்துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை சடகோபன் சொல் ஆயிரத்தி பத்தாள் பத்தராக கூடும் வயலும் என வயலும் சுடருடைய மூர்த்திகை பங்க கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை திருவுடைய அவரு கண்டேர் வயலும் பிறப்பிடும் பரமரேலும் சுடருடி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை திருவுடைய எவரேலும் அவர் கண்டேர் வயலும் பிறப்பிடவாறு பரமரே ஆளும் பரமனை கண்ணனை அழிப்பிரான் தன்னை தோளுமோர் நான்குடை தூமணி வண்ணன் தன்னை தடக்கோப்பே பணியும் அவர் கண்டேர் நாளும் பிறப்பிட எம்மயாளுடரே நாதனஞ்சம் நருந்துடாகை போசனை பொன்னடம் சக்கரத்து பணியமரு கண்டீர் எம்மையாருடையார்களேந்த வாடையன் கண்டிகையன் உடை நோனினான் புடையாறு பொன்னூலினன் பொன்முடியன் மற்றும் பல்களையா உடை திருநாரன் தொண்டர் தொண்டரு கண்டீர் இடையார் பிறப்பிடத்த பெருமக்களே பெருமக்கள் உள்ளவரிடம் பெருமானை அமர் அருகற்கு அருமையொடைய அன்னாரமுதூட்டிய அப்பனை பிழாற்றுமர் அண்டே வருமயமே மயம் நம்ம அழைக்கும் பிறாக்களே துளிக்கும் பரமனை கண்ணனை அழிப்பிராஹ் தன்னை துளிக்கும் தூமணி வண்ணன் தன் கொண்ட சோதியை உள்ளத்தை கொள்ளும் அவர் கண்டேர் சரி பெண்ணாண்டம்மை சண்மசன் மாந்தரம் காப்பரே சண்மசன் மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தந்தாளின கீழ் கொள்ளுமப்பனாற்று அவர் கண்டேர் நன்மவர தெம்மை கொள்கை நடம்பரேம்பரம் படைத்தவனை திருமஹர்வனை உம்பருலகில் யார்க்கும் உணர்வரியாந்தன் வரே அவர்கள் எம்பல் பிறப்பிடுதோ எம் தொழு குலம் தாங்களே குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தானில சண்டாள சண்டாளர்களாக மணிவண்ணர் கால என்ன உள் அடியார் தம் அடியார் மணிகளே அடியார்ந்த பையமுண்டு ஆலில் அயன்ன வசந்தெய்யம் படியாது மில் குழவிப்படி எந்த வீராந்தனக்கு அடியார் தம் அடியாரடிய அடியார்டிய அடியோங்களே அடியோங்கு நூற்று வருவீயன் அன்னை வர்கள் செய்த நடியோனை தென் குரு கோட கோபன் குற்றேவல்கள் இவத்தவன் தொண்டர் மேல் முடிவு ஆர கற்கில் சண்மன் செய்யாம முடையுமே அடியோங்கு அன்னை இவர் கருள் செய்தியோனாய் தென் குருகோர் குற்றவல்கொள் இவபத்தவன் தொண்டர் மேல் முடிவு ஆர கற்கில் சண்மம் செய்யாம முடியுமே மூலகும் தொடு சேர்த்தும் சீரடியானேன் ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே தொண்டல் வண்ண அண்ட தும்பரில் நடியே என்ன கிடக்கும் குடியானே மூலகும் தொடுதேற்றும் சீரடியானேன் ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூரு கொடியானே வண்ணா அண்ட தும்பலில் நடியானே என்ன கிடக்கும் நெஞ்சமே தஞ்சமே நீள் நகராக இருந்த தன்னிலங்கை கிரையை சற்றே காலம் கொள்வான் குரலாகியாசகமே ஏத்த அருசெய்யம் வானவருடம் நாயகனே நாளிளம் திங்களை கோள் விடுத்து நயகம் தொடுவண்டாடாயரு நாயவனே என்ன தடவு என் கைகளே கைகளால் தொழுது தொழுதுன்னை வைகளும் மாத்திரை வீடின்றி வைகள் பாம்பேரே உறவரடே உன்னமை கொள்ள காண கண்களே மண்களால் காண வருங்குல ஆசையால் மண்கொண்ட வாமனன் எற மகிழ்ந்த சொல் மண்கொண்ட புள்ளே சிறகு பாவித்துள்ளார்க்க கிடந்த கவிகளால நின் கீழித்திக் கனி என்னும் கவிகளே காலப்பண்டேன் உரைப்பற்று பொன்னடம் சக்கர தொன்னையே அவை ஆதரைக்கும் எனதாவிய ஆரமுதே என்ன தூவியம் புல்லுடையாய் சுடர் நேமியா நஞ்சம் புலம்பென் உணகாலமே கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீளமே நின்ன ராவியை ஈர்கின்ற சீலமே செல்லாதனா உன்னைதான் காலமே உன்னை என்னால் கண்டுகொள்வனே கொள்வன் நான் மாபலி மூபடி தாவென்ற கொள்வனே கஞ்சனை வஞ்சித்து உன் வாள்ான் பொருந்து பொருந்திய மாமருதி போயன் எம் பெருந்தகாய் உன் கடல் காணியபேது பொருந்தினான் வாசகமாக கொண்டு உன்னையே இருந்திருந்து எத்தனை காலம் புலம்புவனே எம்புசீர் பூமி அளந்த பெருமானை நலங்கொள் சீர் நம் குறுகோ உச்சடகோபர் வழங்கொண்ட வாழ் இவழங்குவான் யாவரு மேருவர் சொன்னாலே சீர் பூமி அளந்த பெருமானை நலங்கொள் சீர் நம் குருகூச்சடகோபன் வழங்கொண்ட வாழ் இவயு பார்வத்தங்குவான் சொன்னாலே சொன்னால் சொன்னே சொ விரோதமிது ஆகிலம் சொல்லுவன் கேண்ோ என் கவிருவும் கொடுக்கிறேன் வண்டு முற்திருவேத்து என்னான என் அப்பன் எம்பெருவானுலனாகவே சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என் நாவிலின் கவி கொடுக்கிலே வெண்ணு வண்டு முரல் திருவேங்கவே உளனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளன மதிக்கும் கவி பாடி என்ன கண்ணன் குருங்கொடிமை மயே உளனாயந்தை ஒ ஒன்னில்லாத பல்லூடிதோரூ நிலாவும்படியைத் தரும் நாங்கள் வானவரீசன நிற்க போலவீர்வால் இழைய கருதி ஓர்மானிடம் பாடல் நாவது நாவது தனநாளுக்கு போதும் புலவீர்கள் மன்னாமணிசரை பாடி படைக்கும் பெரும் பொ மணிபுடி பாடினால் தன்னாகவே கொண்டு தன்வன் செய்யாமை கொள்ளுமே கொள்ளும் பயனில்லை குப்பை கிழற்ன்ன செல்வத்தை வள்ளல் புகண்டு நும் வாய்மை இடக்கும் புலவீர்கோ குரவிடன் வேண்டித்தெல்லாம் என் வள்ளல் மணிவன் தன்னை கவி சொல்லின் புலவீர் நுண்மை வருத்தி கை செய்தோம் இம்மன் செல்வரிப்போதில் கவி கொண்டு தெய்வமேத்தினால் செம்மின் சுடர் முடி என் திருமாலுக்கு சேருமே வரும் கொடை ஓர் ஆயிரம் பேருமுடைய பிரானையல்லால் மட்டியிலே மால் வரையக்கம் தெந்தாலே பாரிலார் பத்தையை பச்சை பசும் பொய்கள் பேசவே என் மலிபுர ஜோழி பின்னை குமனாளனை ஆய பெரும்புகள் எல்லை இல்லாத நபாடி போல் ஆயம் கழித்து அவன் தாளினை கீழ் புகங்க மாய மணிசரை சொல்லவல்ல வாய்கொண்டே வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேனல்லேன் ஆய் கொண்ட சீர்வள்ளல் ஆடிப்பிரான் எனக்கேயுளன் நீ கண்டுகொள்ள நின்றன நின்று நின்று பல நாள் விற்கும் இவ்வுடல் நீ போய் சென்று சென்னாகிலும் கண்டு சண்மம் கடிப்பான் நீர்க்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணந்தனக்கு ஏற்க பெரும்புகழ் வன் குருகூட கோவன் சொல் ஏற்கும் பெரும்புகழ் ஆயிரத்தி ஆர்வத்து ஏற்க புகழ் சொல்ல வல்லசன்மே ஏற்கும் பெரும்புகழ் பானவரீசன் கண்ணந்தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன் குருகோச்சடோவன் சொல் ஏற்குகழ் ஆயிரத்தொழிபயர்வத்து ஏற்குகழ் சொல்ல வல்லார் கேள் அசன்மே ஜென்மம் பல பல செய்தி வெளிப்பட்டு சங்குடு சக்கரம்பில் வன்மையுடைய உலக்கை உள்வாள் தண்டு கொண்டு அகில் வன்மையுடைய நன்மம் பல பல செய்தி வெளிப்பட்டு சங்கொடு சக்கரங்கள் வன்மையுடைய உலக்க உள்வாள் தண்டு கொண்டு உள்ளூர்ந்து அகில் வரக்கர் அசுரமான நன்மையுடைய பெற்றார் கோளர வேடி தன் கோல்தரை கண் ஒரே பவன் போல் ஓர் யோக உணர்ந்த மொழிமணி மன்னனின் கண்ணன் கடாவி அசுரரை காய்ந்தவான் நிரவுகழத்தையும் பாடையமான யான முட்டிலே முட்டில் பல்போக தொருதனி நாயகன் மூவுலகுரிய கட்டி ஹட்டேனு நண்பாலை கனியை கரும்புதன் அவந்திரத்து பட்ட வேண்டாய் இரையாக யானன் மனத்து பருவிலனே அறிவின்றி மாணனை காத்து என்னென்று படையொடும் வந்ததிர்ந்த திரிபுரம் சற்றவனும் மகனும் போர் ஒரு நாள் ஒரு போல் எல்லா உலகும் கடிய படர் புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனே ரத்தின் தேர் கடவி வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் துயரில் நிற்கவே, மலியும் மனிஷர் பிறவியில் தோன்றி கண்காண வந்தி தரங்கள் செய்து உலகில் புகவைக்கு அம்மான் துயரமில் சேர் கண்ணன் மாயன் புகழ் சுற்றார் யான்தொன்பமிலே இன்பமும் இன்பமுமாகிய செய்ய் உலகங்களுமாய் இன்பமில்வெண்ணரகாகி இனிய நல்வான் சுவர்களுமாய் பலபலமாயக்களையாட்டுஅனே நல்லல் இன்பமலவிடங்கம் அழகமறுசூடுவன் அள்ளி மலர் மகள் போகமய குக்கள் ஆகியும் நிற்கும் ஞான தஞ்ச மகுதே கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையில் மாயனை கண்ணனை தாழ்வற்றி யானா துக்கமிலே சுக்கமில் ஞான சுடருளி மூர்த்தி சுடாஜலங்கள் பெருமான் மிக்கவன் மாயங்களால் விகிருதம் செய்து வேண்டும் உருவுண்டு அக்க விழோட முதலாக எல்லாரும் வளர்வின்றி என்று தன் தனி முதல் ஞானம் ஒன்றாய் அளவுட எம்புலன்கள் அறியா வகையால் அறிவாகி நிற்கூர்த்தியை பூதங்களை தயிர் சுடரை இவையும் ஒரு பத்தும் பயிர் தல்லார்க நாடு நகரமும் நன்குடன் காண நலனிடையோர்தி பண்ணி வீடும் வெறுத்து தன் மோ உலகுக்கும் தரும் ஒருநாயகமே அடில் விழிப்புகள் கேசவனை குருடகோபஞ்சொன்ன பாடலூராயிரத்துள் இவையும் ஒருபத்தும் பயிர்த்த வல்லார்கட்காடு நகரமும் நன்குடன் காண நலனிடையோர் திபண்ணி வீடம்பரைத்து தன் மோவலகு தரும் ஒருநாயகமே